அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் இதோ நேயர்களே உள்ளத்தின் அடியாளங்களில் சென்று ஊடுருவி தனது சோகத்தை கேட்போர் உணர்வுகளிலெல்லாம் பாய்ச்சிவிடக்கூடிய அருங்குணம் கவிஞனின் சொற்களுக்கு நிறையவே உண்டு அந்த சொற்களுக்கு தர வேண்டிய லயத்தையும் லாவகத்தையும் சரிவர தந்து மேலும் நயம் சேர்க்கிற குணமும் பாடகரின் குரல்களுக்கும் உண்டு குழந்தையை குளிப்பாட்டும் பாசத்தோடும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் ஒரு தாயாகவே தன்னை ஆக்கிக்கொண்டு நீர்த்தேவலைகளின் குளிர்ச்சி ததும்ப அதை தோழில் சார்த்தி கொள்ளும் பேரன்பை போன்று தனது இசையால் அந்த பாடலை அள்ளிக்கொள்வான் தேர்ந்த இசை கலைஞன் அவ்விதம் உருவான பாடல் ஒன்றையே இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் சத்தியன் மகாலிங்கம் இயற்றி இசையமைத்த இந்த பாடலை வைக்கம் விஜயலட்சுமியும் அல்போன்ஸும் பாடியிருக்கிறார்கள் விழித்திரு எனும் படம் இந்த பாடலை தந்துள்ளது ஆளி அலை நீரும் தேடாமல் தினம் தேடும் தேடல் கரையின் ஓரம் ஆளி அலைநீரும் தேடாமல் தினம் தேடும் தேடல் கரையின் ஓரம் ஓடி அலைந்தோடி நேரங்கள் கடந்தோட மீரும் கண்களில் ஈரம் ஓடி அலைந்தோடி நேரங்கள் கடந்தோட மீறும் கண்களில் ஈரம் என்பது இதன் பல்லவியாக அமைந்துள்ளது அடுத்து மூன்று மூன்று வரிகள் கொண்ட மூன்றே சரணங்கள் முத்துச்சரம்போல் பழிச்செடுகின்றன கேட்போரை கரையில் இருந்து காற்று கடலுக்குள் தள்ளி முத்தெடுக்க கற்று தந்துவிடும் கரிசனம் இவைகளுக்கு இருக்கின்றன முழுக்கவுமே பாடல் ஒலித்து முடிந்த பிறகு நமக்கு கிடைக்கும் வாழ்வியல் தரிசனமானது நம்பிக்கையாக நங்கூரமென நெஞ்சில் அழுத்தமாகவும் ஆழமாகவும் ஊன்றி நிற்கிறது இந்த பாடலுக்கு ஷெனாய் போன்ற இசை கருவியை வாசித்துள்ள மேலை நாட்டு பெண்மணியும் கவனத்திற்குரிய கலைஞராக பதிவாகின்றார் பெரிய சிற்பங்களை செதுக்கி முடிப்பதிலே இருக்கின்ற சவாலை சிற்பிகள் நன்கு அறிவர் சிறிய சிற்பங்களை செதுக்கி முடிப்பதில் இருக்கும் சாதுரியத்தையும் அவர்களே நன்கு அறிவர் இரண்டிலுமே விரல்களின் சாமர்த்தியம் அந்த கலையின் சாசுவதத்திற்கு அத்தாட்சியாகிறது இதோ இந்த பாடலும் கூட எழுதி இசையமைத்த குரல்களுக்கும் பாடியுள்ள குரல்களுக்கும் மாட்சிமி தந்து சுவிஞர்களே உங்களின் நெஞ்சங்களில் சாமரமாக அசைந்து அசைந்து இசைந்து கொண்டே இருக்கும் கேளுங்கள் நேயர்கள்